உங்களில் ஒருவர் தும்மி அல்ஹமதுலா என்று கூறினால் அதை கேட்ட அனைத்து முஸ்லிமும் அவருக்காக அதாவது அல்லாஹுமக்கு அருள் புரிவான் என்று கூறுவது அவர்களுக்கு கடமையாக உள்ளது கொட்டாவிடுதல் என்பது ஷைதானின் செயல்களில் உள்ளதாகும் உங்களில் ஒருவர் கொட்டாவிட்டால் அதை முடிந்த அளவுக்கு தடுத்துக் கொள்ளட்டும் உங்களில் ஒருவர் கொட்டாவிட்டால் அவரை கண்டு சைதான் சிரிக்கிறான் என்று நபி செல்லு செல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு